நற்றினை நேயர்களே வணக்கம் நாள் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு சென்னையில் இருந்து மணிக்கொடி பத்து ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1 கே பி ஸ்ரீவஸ்தவா என்ற பத்திரிகையாளர் ஒரு குறுகிய கால நோயின் காரணமாக இறந்தார் 2. நவம்பர் எட்டாம் தேதி சர்வதேச கதிரியக்க உலகமுழுவதும் உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது மூன்று மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸின் குளோபல் கல்வி விருது பெற்றவர் ஆனந்தகுமார் நான்கு சர்வதேச விண்வெளி நிலையம் அமெரிக்கா ரஷ்யா கனடா ஐரோப்பா மற்றும் ஜப்பானுடனான ஒத்துழைப்பு ஆயிரத்தி ஆண்டு முதல் செயல்பாட்டில் உள்ளது ஐந்து சமீபத்தில் உச்ச ஆந்திராவிற்கான ஒரு தனி உயர் அனுமதி வழங்கியுள்ளது இந்த புதிய நீதிமன்றம் நாட்டின் இருபத்தைந்தாவது உயர் இருக்கும் இனி இன்றைய கேள்விகள் 1. இரண்டாயிரத்தி பதினேழு ஒக்கி புயலில் இருந்த அல்லது காணாமல் போன மீனவர்களின் குழந்தைகளுக்கு இலவச கல்வி மற்றும் தொழிற்சார் பயிற்சிகளை வழங்கும் திட்டத்திற்கு கேரள முதலமைச்சரின் நிவாரண நிதியில் எவ்வளவு ரூபாய் ஒதுக்குவதாக அறிவித்துள்ளது இரண்டு பீகார் அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு பட்டப்படிப்பு முடித்த ஒவ்வொரு பெண்ணிற்கும் எவ்வளவு ரூபாய் வழங்குவதற்கான திட்டத்தை அறிவித்தது மூன்று பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்த இந்திய மற்றும் இத்தாலி அணிகளுக்கு இடையேயான பயிற்சி கல்வி ஒப்பந்தங்கள் எந்த துறையை சார்ந்தது நான்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புதல் அளித்துள்ள விழிநகரம் மாவட்ட மத்திய பழங்குடி பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது ஐந்து குற்றம் மற்றும் குற்றவியல் கண்காணிப்பு நெட்ஒர்க் மற்றும் சிஸ்டங்களின் கீழ் நல்ல நடைமுறைகளை செயல்படுத்தியதற்காக எந்த மாநில காவல்துறைக்கு அரசு விருது வழங்கியது நன்றி மீண்டும் சந்திப்போம்